ஓம் பிரபன்னிஜாத்தாய தோத்திரவேத்ரை கபாணே ஜானாய கிருஷ்ணாய கீதாமிருத்ததுகே நம ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தை படிப்பதற்கு முன்னால் சொல்லுகின்ற தியான ஸ்லோகங்களில் நாலு ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்த்து விட்டோம் இப்பொழுது ஐந்தாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறேன் வசுதே வசுத்தம் தேவம் கம்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் இந்த ஸ்லோகமும் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்துதியாக அமைந்திருக்கிறது முதலில் பிரபன்ன பாரிஜாத்தாய என்கிற ஸ்லோகத்திலும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஸ்துதி அமைந்திருந்தது இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் வணங்கப்படுகிறார் கிருஷ்ணம் வந்தே எப்பேற்பட்ட கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே அர்த்தம் சொல்லிட்டேன் உள்ளத்தை பண்படுத்துபவன் உள்ளத்தை கொள்ளை கொள்பவன் கிருஷ்ண சப்தத்துக்கு ஆனந்த மூர்த்தின்னு அர்த்தம் ஆனந்தமே வடிவானவன் நாம் எல்லாரும் உண்மையில் கடவுளை வணங்கலை ஆனந்தத்தை தான் வணங்குறோம் ஆனந்தோ பிரம்மேதிதானாத்துன்னு வேதன் சொன்னதுனால ஆனந்தத்தையே நம்ம ஆண்டவன் அப்படிங்கிற சொல்லால் குறிக்கிறோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வசுதேவ சுதன் தேவகி பரமானந்தன் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தவர் ஒரு மகன் தாய்க்கும் தந்தைக்கும் மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்ற திருவள்ளுவருடைய வாக்கை நாம் நினைத்து பார்க்கலாம் யாராயிருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு நம்ம நல்லது செய்யணும் அவர்களை சந்தோஷப்படுத்தணும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு உத்தமமான புத்திரன் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம் தாய்க்கும் தந்தைக்கும் நன்மை செய்தவன் ஆகவே கிருஷ்ணர் உலகத்துக்கு நமக்கெல்லாம் இந்த விஷயத்தில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் அப்புறம் தேவம் அப்படின்னு சொன்னால் தேவங்கிற சொல்லுக்கு பொருள் பிரகாசமானவர் அறிவே உருவானவர் என்றும் கூட சொல்லலாம் தேவசப்துக்கு பிரகாஷ ஸ்வரூபம் அப்படின்னு தான் அர்த்தம் ஒளி பொருந்தியவர்கள் என்று தேவர்களை சொல்கிற வழக்கம் அவர்களுக்கு நிறைய அறிவாலும் செயலாலும் ஆற்றல் மிக்கவர்கள் எனவே அவர்களை ஒளி பொருந்தியவர்கள் தேவர்கள் என்று இந்திராதி தேவர்களையும் சொல்லுவோம் பொதுவாக தேவம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தேவனை ஒளி பொருந்தியவனை பிரகாஷஸ்வரூபனை மகாதேஜஸ்வியை என்றெல்லாம் நாம் அர்த்தம் பண்ணிக்கணும் அவனை வணங்குகிறேன் கம்ச சாணூர மர்தனம் கம்சன் என்கின்ற ராட்சசனையும் சாணூரன் என்கின்ற ராட்சசனையும் இது போல நிறைய பேரை வதம் பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் அவங்க ரெண்டு பேரும் உபலட்சணம் சக்கடாசுர பஞ்சனஹா திருநீகிருத்த திருணாவர்த்தகா யமலார்ஜுன பஞ்சனஹா உத்தாரதால பேத்தா இப்படிலாம் கிருஷ்ணாஷ்டோத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால சமூகத்துக்கு தீமை செய்கிறவர்களையெல்லாம் சாமதான பேத தண்டங்களால் அடக்கி ஒடுக்கினவன் கிருஷ்ணன் ஒருத்தன் சமுதாயத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தான்னா அதை தீமைகளை அழிக்கக்கூடிய கடமை அவனுக்கு இருக்குது அதை பகவான் அற்புதமாக பண்ணி காமிச்சிருக்கார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அவதாரம் அவருடைய செயல்களை எல்லாம் நாம் சாஸ்திரத்தில் படித்து பார்த்தா தெரியும் எத்தனையோ ராட்சசர்களை அவர் வதம் செய்து ஜனங்களுக்கெல்லாம் நன்மையை செய்திருக்கிறார் அவதாரமே அதுக்குத்தானே துஷ்கிருதாம் வினாசாய சாதுனாம் பரித்ரானாயத்தானே அவதாரம் பண்ணியிருக்கார் பகவான் ஆகையினால கம்சானூர மர்தனம் கிருஷ்ணம் வந்தே கம்சனையும் சாணூரனையும் அழித்த கிருஷ்ணனை வணங்குகிறேன் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் சமூக நன்மையின் பொருட்டு தீமை செய்பவர்களை அடக்கி ஒடுக்கிய கண்ணனை வணங்குகிறேன் இதெல்லாம் பொறுப்பு செய்யணும் சமூகத்துக்கும் நல்லது செய்யணும் பெற்றுக் கொள்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பதம் வருகிறது ஜெகத்குரு கிருஷ்ணம் வந்தேன் இந்த உலகத்துக்கே குருவாக விளங்கிய கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்றேன் குருமார்களுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வழங்கப்படுகிறார் சாதுர்மாச விரதத்தில் கூட ஸ்ரீ கிருஷ்ண பஞ்சகம் என்று மத்தியில் கிருஷ்ணரைத்தான் மையமா வச்சு பூஜை பண்றோம் ஜெகத்குருனா கீதையை உபதேசம் பண்ணி அவதாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா கீதோபதேசம் தான் ராட்சசர்களை எல்லாம் வதம் பண்ணினது தவறு செய்பவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கினது இந்த காரியம் பெரிய காரியம் செய்தார் அதே சமயம் அர்ஜுனன் போர்க்களத்தில் ரொம்ப துக்கத்தோட இருக்கும் அவனுக்கு கீதோபதேசம் பண்ணினார் அன்னைக்கு அவர் பண்ணின கீதோபதேசத்தை தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லா குருமார்களும் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஜகத்துங்கிற சொல்லுக்கு பெரும்பாலான மக்கள் என்று பொருள் நிறைய பேர் இப்போ பார்க்குறோம் பெரியவங்கள்லாம் மகான்களெல்லாம் ஜெகத்குருங்கிற ஒரு டைட்டிலோடு இருக்கிறார்கள் ஜெகத்துன்னு சொன்னால் அவர் குறைஞ்சது நூறு நூற்றம்பது சிஷ்யர்களாகவும் இருக்கணும் அவர்கள் ஜகத்குரு என்ற ஒரு பட்டத்துக்கு உரியவர்களாகிறார்கள் என்று பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் பெரிய ஒரு கூட்டத்துக்கு பாடம் சொல்றவராயிருந்தா அவரை ஜெகத்குருன்னு சொல்றது ஒரு மரபு அந்த அடிப்படையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜெகத்குருக்களுக்கெல்லாம் ஜெகத்குருவானவர் ஜெகத்குருன்னு அவரை கூப்பிட்டா நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் உலகத்துக்கெல்லாம் மெய்யறிவை வழங்கிய அந்த ஜெகத்குருவை ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகிறேன் என்று சொல்லி அவரை வணங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய செயல்களையும் புரிந்து கொள்கிறோம் நாம் எல்லோரும் நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் சமூகத்துக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நாம் நல்ல கருத்துக்களை அறிந்து பிறருக்கு வழங்கி மகிழ வேண்டும் எல்லோருக்கும் இன்பத்தை உணர்த்த வேண்டும் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்தின் மூலம் புரிந்து அனைவரும் இந்த கருத்துக்களை நன்கு உள்ளத்தில் வாங்கிக் கொண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பொருள் சேர்ந்த புகள் மொழிகளால் போற்றி வணங்கி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற பெருமையை உணர்வை பெருமிதத்தை அடைவோமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள்